ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களைப் பார்த்தன் வர்ற வரிசையில் ஸ்ரீ தர்மத்தை பார்த்து வரோம் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாகவும் தேசத்தினுடைய கஷேமத்தை பிரார்த்திக்கிற ஒரு தலைமுறையை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் இருக்குது ஒரு ஒரு பெண்ணுக்குமே பெண்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இல்லைன்னா அடுத்த தலைமுறை கட்டுப்பாடு இல்லாத தலைமுறையாக வந்துடும் அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்கிற இதை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் தெரியலையா இந்த நாளில் தெரியும் இந்த நாளில் பார்த்தா தெரிகிறது அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்குறோம் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறதோ அந்த படிப்பை படிக்க முடியல அப்படி படித்தாலும் அதற்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கிறது இல்லை அப்படி உத்தியோகம் கிடைச்சாலும் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கிறதில்ல எதிர்பார்த்த சம்பளம் கிடைச்சாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது கல்யாணமானாலும் சந்ததிகள் ஏற்பட மாட்டேங்கிறது இப்படி எவ்வளவோ சிரமங்கள் அடுத்த தலைமுறை திண்டாடுறத பார்க்குறோம் அடிப்படையான காரணங்கள் எவ்வளவோ சொன்னாலும் நாம் எவ்வளவோ காரணங்கள் சொல்கிறோம் இதுக்கெல்லாம் சமுதாயத்தை குறை சொல்கிறோம் இதெல்லாம் சொன்னால் கூட தர்மத்தை குற சொல்கிறோம் ஆனால் உண்மையாக நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு பெண்களும் இருக்க வேண்டிய கட்டுப்பாடோடு இருக்கணும் அவர்களுக்கு உறுதுணையாக ஒவ்வொரு ஆண்களும் இருக்கணும் அது இல்லாமல் போனால் இந்த இவ்வளவு சிரமங்கள் நமக்கு வருங்கிறத இந்த நாளில் நாம் பார்க்குறோம் அதில் நாம் பார்த்துன்னு வர்ற ஒரு முக்கியமான விஷயம் பகிஷ்டா நியமத்தை பற்றி பார்த்துன்னு வரோம் அதுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் அந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா அந்த விஸ்வரூபங்கிறவர் நேரடியாக தேவதைகளுக்கு நடக்கக்கூடிய யாகத்தினுடைய பலன் வரணும்னு நினச்சாலும் கூட மறைமுகமாக இந்த யாகத்தினுடைய பலம் மசுராளுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார் இதை பார்த்தார் தேவதைகளுக்கு ராஜாவான இந்திரன் என்ன பண்ணினார்னா இவர் ரெண்டு விதமாக பேசுகிறார் நேரடியாக ஒன்றும் மறைமுகமாக ஒன்றும் பேசுகிறார் இப்படி இப்படி பேசினா இவரனால் குழப்பம்தான் ஜாஸ்தி வரும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு தஸ்யவ்ரம் ஆதாயா சீருஷா நியணது வஜ் தன்னுடைய ஆயுதமான வஜ்ராயுதத்தை எடுத்தார் இந்திரன் எடுத்து ஷீருஷா நியணது மூன்று சிரசுகளையும் வெட்டியுட்டர் விஸ்வரூபனுடைய சிரச ஏன்னா இவர் இருக்கிறதே தப்பு ஒரு தன் தேசத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் இருக்கப்படாது அவன் இருந்தால் மேலும் மேலும் இங்கே இல்லாட்ட போனாலும் அவனை எங்கே வச்சாலும் அங்கிருந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பான் அப்படிங்கிறதுனால அவனுடைய சரஸ் சிரசை எடுத்து இந்திரன் என்ன ஆச்சுன்னா அந்த மூன்று சிரசுகளும் அந்த உடம்புலேருந்து பிரிஞ்சது எச் சோமபா ஈத் ச கபிஞ்சலோ அந்த சோமயாகங்களில் ஹவிசை எடுத்து பண்ணக்கூடிய ஹவிசை எடுத்துக்கக்கூடிய சிரஸ் இருந்தது அந்த சிரஸ் பக்ஷியாக மாறுத்து என்ன பக்ஷின்னா ச கபிஞ்சலோ பவது கபிஞ்சலம்னு ஒரு பட்சி அதாவது சுத்தமான வஸ்துக்களை தான் சாப்பிடும் அந்த பக்ஷி இந்த ஹம்சம்னு ஒரு பக்ஷி அது என்னென்னா ஜலத்தையும் பாலையும் கலந்து வச்சா கூட அந்த ஜலத்தில் கலந்த பாலை மாத்திரம் பிரித்து அது மாதிரி சுத்தமான வஸ்துக்களை சாப்பிடக்கூடிய பக்ஷி ஜாத்தியாக மாறித்து அந்த சிரசு எச் சுர அபானம் சகலவிங்கா அந்த சௌத்ராமணி முதலிய யாகங்களில் கொடுக்கக்கூடிய ஹவிசை சாப்பிட்ற சிரஸ் இருக்கே அது இன்னொரு ஜாதி பக்ஷியாக மாறித்து அது என்னென்னா சகலவிங்கா இந்த பூச்சிகள் மாம்சங்கள் சாப்பிடக்கூடிய பட்சி ஜாத்தியாக மாறித்து அன்னாதனம் சதித்திரிஹி இந்த தானியம் முதலிய நெல் முதலிய தானியங்களை சாப்பிடக்கூடிய சிரசு தித்திரின்ங்கிற ஜாதி பட்சியாக மாறித்து அதாவது அந்த ஜாதி உள்ள பட்சிகள் தான் குருவி குயில் மயில் இவைகள்லாம் இவைகள்லாம் தானியங்களை பொறிக்கி பொறுக்கி சாப்பிடும் அப்படி இந்த பட்சிகளாக மாறித்து மூன்று சிரசுகளும் தஸ்யாஞ்சலினா பிரம்மஹத்தியா முபாகிருநாத் அந்த சிரசை வெட்டினதினால ஒரு தோஷம் அதிலிருந்து கிளம்பி கீழே வந்து விழ வந்தது பூமியில் பிரம்மஹத்தி தோஷம்னு பேர் அந்த தோஷம் கீழே வந்து விழ வந்ததை கையில் பிடிச்சிவிட்டார் இந்திரன் ஏன்னா அந்த தோஷம் பூமியில் விழுந்ததானா அந்த பிரதேசம் பூராக பாலைவனமாக போய்டும் பிராமணனுடைய பிராமணனை அடித்த தோஷம் பூமியில் விழுப்படாது விழுந்தால் அந்த தேசம் மழை இல்லாமல் ஜலம் இல்லாமல் வறண்டு போயிடும் பாலைவனமாக மாறி போயிடும் அப்படின்னுட்டு கையில் பிடிச்சுனுட்டார் இந்திரன் தஸ்யா அஞ்சலினா பிரம்மஹத்யா முப்பாகிருநாத் கையிலேயே பிடிச்சுண்டு அப்படியே அவர் காரியங்களை கவனிக்க ஆரம்பிச்சுட்டார் இந்திரன் எத்தனை ஆள்னு தாகும் சம்பத் சரமபிபகா ஒரு வருஷ காலம் தரிசின் அந்த தோஷத்தை இந்திரர் தம் பூதான் எபியக்ரோஷன்னு பார்த்தா பாக்கி தேவதைகள் பாக்கி பூதங்கள் பூதங்கள்னா பஞ்சபூதம் முதலிய பாக்கி அத்தனை பேரும் என்ன பண்ணினா வேறு மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சுட்டா இந்திரன் பிரம்மஹநன்னித்தீ ஏ பிரம்மஹத்தீன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா இந்திரனை அப்படி தானே நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கார் நமக்கு எதிர் வீட்டில் இருக்கார் அவர் ஏதோ அவருக்கு எங்கேயோ கீழே விழுந்தோ எங்கேயோ போய் ஏதோ காயம் பட்டுத்தோ அவர் கூச்சியை வச்சுட்டு நடக்கிறார் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு அந்த பொண்ணு ஆறுற வரைக்கும் அப்படி நாம் பார்த்தோமானா அவரை எப்போ பார்த்தாலும் அந்த நொண்டி நொண்டி நடப்பாரே அவரை கூப்பிடு அப்படின்னு தான் நமக்கு சொல்லத் தோணும் ஏன்னா அதுவே நிலைச்சி போயிடும் ஏதோ கொஞ்சம் நாளைக்கு நொண்டி நடக்கிறார் அதுவே நிலச்சி போயிடும் அதுபோல் ஆயிடுத்து இந்திரனுக்கு எல்லோரும் பிரம்மத்தினு கூப்பிட ஆரம்பிச்சுட்டார் பார்த்தார் இந்திரன் சப்ருத்வீ முபா அந்த தோஷத்தோடு கூட இந்த பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தார் இந்திரன் வந்து பூமியை பார்த்து கேட்டார் இந்திரன் அஸ்ய் பிரம்மஹத்யாஜி திருத்தீயம் பிரதிகிரக அநேதீ ஹே பூமே எங்கிட்ட ஒரு தோஷம் இருக்குது இதை நீ வாங்கிக்கணும் நீ முழுசாக வாங்கி காட்ட போனாலும் மூணில் ஒரு பங்காவது நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்திரன் அஸ்ய் பிரம்மஹத்யாஜி திருதீயம் பிரதிகிரக அநேதீ மூணில் ஒரு பங்காவது நீ இந்த தோஷத்தை வாங்கிக்கணும் சாப்ரவித்வரம் ரணி அந்த பூமி பார்த்தது கொஞ்ச நாள் யோஜனை பண்ணிவிட்டு நான் வாங்கிக்கிறேன் ஆனால் எனக்கு ரெண்டு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் கேட்டது பூமி என்னன்னா நீ எனக்கு உன்னுடைய தோஷத்தில் பங்கு கொடுக்குற அது எனக்கு தோஷமாக வரக்கூடாது அது எனக்கு ஷாபமாக வரக்கூடாது வரமாக கிடைக்கணும் இது எனக்கு பெரிய வரமாக இருக்கணும் ஒன்றும் ரெண்டாவது காதா பரா பவிஷந்தீ மன்யே தத்மாரா பூவமிமி பல காரணங்களுக்காக என் மேலே குழிகள் தோண்ட தோண்டப்படுறது செடி நடக்கோ அல்லது சாகுபடி பண்ணுறதுக்கோ அல்லது வெறும்னவோ பல காரணங்களுக்காக குழிகளை தோண்டின்ண்டே சில குழிகளில் தானியங்களை போடுறா இந்த தானியங்கள் வருது இந்த குழி பறிச்சா அந்த குழியை மூடுறதே இல்லை அப்படியே திறந்தே இருக்குது அந்த குழியிலேருந்து என்னுடைய சக்திகள் ரொம்ப வெளியில் போயிடுறது அப்படி போகப்படாது ஒரு வருஷம் கழிச்சாவது அந்த குழி மூடினுடணும் அது மாதிரி எனக்கு வரம் வேணும் என்னுடைய சக்தி அனாவசியமாக வெளியில் போகப்படாது ஒரு வருஷம் கழித்தாவது அந்த குழி மூடினுடணும் என் மேலே போடுற தானியங்கள் ஒரு தானியம் கூட வீணாக போகப்படாது ஒரு வருஷம் கழிச்சாவது அந்த தானியம் முளைச்சி வந்துடணும் பழத்தை கொடுத்துடணும் அப்படின்னு பூமி வரம் கேட்டது புராதே சம்பத் சராதபிரோஹாதித்யபிரவீத் இந்திரன் அவ்வளோதானே ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே உன் போடுற தானியம் ஒன்று கூட வீணாக போகாது முளைச்சி வந்துடும் அப்படி குழி பறித்து போட்டிருந்தான்னா தானாக ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழி மூடி நடும் அப்படி நான் உனக்கு வரம் தரேன் நரேந்திரன் புரா தேசம்வத் சராதபிரோஹாதித்யபிரவீத் தஸ்மாத் புராசம்வத் சராத் பிருத்திவீ ஒரு குழியை பறிச்சு வச்சா கொஞ்ச நாளில் தானாக மண் விழுந்து விழுந்து விழுந்து அந்த மூடி நுடுறது குழி பார்க்குறோம் தானாக குப்பைகளோ ஏதோ ஒன்று விழுந்து அந்த குழி மூடி நுடுறத பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா வாரே விரத கிஹ் அது ஒரு வரமாக அடைஞ்சது பூமி திருத்தீஜம் பிரம்மஹத்தியாஜ் பிரத்யகிருநாத் அப்படி சொல்லி அந்த மூணில் ஒரு பங்கு வரண பூமி வாங்கின்ற வாங்கின்றது தத் ஸ்வகமெரி நமபவது ஆகையினாலே நாம் பூமியில் போடுற எந்த ஒரு சாகுபடி பண்ணுறதுக்கு உழுது எந்த ஒரு தானியத்தை போட்டாலும் அது பலனை கொடுக்காமல் இருக்கிறதே இல்லை பூமி நம் பூமி நம்மளை வஞ்சன பண்ணுறதே இல்லை நாம் பூமியை வஞ்சனை பண்ணுறோம் அப்படி தானியத்தை மட்டும் போடுறது ஜலம் பாய்ச்சறது இல்லை அப்படியெல்லாம் பல அல்லது விஷம் உரங்களை போடுறது எவ்வளவோ வஞ்சனைகள் பண்ணினாலும் கூட பூமி நமக்கு வஞ்சனையை பண்ணுறதே இல்லை ஒரு தானியத்தை போட்டால் அந்த தானியத்தை எந்த அளவுக்கு விருத்தி பண்ண முடியுமோ அப்படி விருத்தி பண்ணி கொடுக்கறது பூமி இந்த வரன் காரணமாக தஸ் மாதாஹிதா ஸ்ரத்தாதேவா ஸ்வகிருதயிரேனாவசேத்து அப்படி எந்த ஒரு வயலில் தானியத்தை போட்டாலும் அந்த தானியம் வீணாக போகாமல் முளைச்சி வந்துடுறது அது மாதிரி தானியங்களை போட்டால் முளைச்சி வரக்கூடிய எடத்தில நாம் காலே வைக்கப்படாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது வயலில் இறங்கி போனால் செருப்பு காலோடு போகப்படாது வயலுக்குள்ளே செருப்பை கழித்துட்டு வெறும் காலோடு தான் நடக்கணும் வயலில் தஸ்மாத் ஆகிதா அக்னிஹி யாரெல்லாம் அக்னி உபாசி அக்னியை அக்னி உபாசகர்களாக யார் இருக்காளோ ஸ்ரத்தாதேவகா நம்முடைய சனாதன தர்மங்களில் நம்பிக்கையோடு கூட சனாதன தர்மங்களை யார் கடைபிடிக்கிறாளோ அவர்கள் ஸ்வகதஜர் நேனாவசியேத்து தானியத்தை போட்டால் முளைக்கும் அப்படிங்கிற இடத்துல வீடு கட்டினு வசிக்கிறது இல்லை வசிக்கக்கூடாது பிரம்மஹத்தியா ஜெயேஷவர்ணா ஏன்னால் அது மாதிரி யார் இந்த சாகுபடி பண்ணுற தா வீடு கட்டினு வசிக்கிறாளோ அவர்களுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷமானது வந்துடும் ஆகையினால அந்த பிரம்மஹத்தி தோஷமாக போய்டும் அது ஆகையினாலே அந்த இடத்துல சாகுபடி பண்ணுற நிலத்தில் வீடு கட்டின்னு வசிக்கப்படாது அப்படிங்கிற வரணை அடைஞ்சது அந்த பூமி மேற்கொண்டு உள்ள தோஷத்தை எடுத்துட்டு சவன் அஸ்பதி இன்னும்ப்பா சீதத்து வனஸ்பத்தின்னு சொல்லக்கூடியதான போனார் இந்திரன் அப்படின்னு கதை மேலே போகிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்